வணக்கம் ஜூன் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று சிப்கோ இயக்கத்தை தொடங்கியவர் சுந்தர்லால் பகுகுணா இரண்டு இந்தியாவில் இருபது அம்ச திட்டத்தை அறிவித்தவர் இந்திரா காந்தி மூன்று பார்வை நரம்பு உள்ள இடம் விழித்திரை இனி இன்றைய நற்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று இந்தியாவில் பல்கலைக்கழக மானியக் குழுவை உருவாக்கியவர் யார் 2. எழுபத்தி ஆண்டுகளுக்கு ஒருமுறை தோன்றும் வால் நட்சத்திரம் எது 3. அமிலமலை எது மாசுபடுவதால் உண்டாகிறது மீண்டும் சந்திப்போம் நன்றி